வரலாற்றின் பக்கங்கள் வரலாற்றின் பக்கங்களில் ஆகஸ்ட் மாதிரி சிறப்புகளையும் தெரிந்து கொள்ளலாம் ஆண்டின் எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் இதில் ஒன்றாட பல சந்தர்ப்பங்களையும் நமக்கு வழங்குவது இந்த மாதம் பல நாட்களையும் பண்டிகைகளையும் ஒன்றாக கொண்டு வருவதால் அவை அனைத்தையும் கண்காணிப்பதும் உலக புகைப்பட தினம் உலக மனிதாபிமான தினம் உலக கொசு தினம் சத்பாவ் போன்ற பல முக்கியமான பண்டிகைகள் இந்த நாட்களில் இந்த மாதத்தில் வருகின்றன அந்த வகையில இந்தியா பண்டிகைகளின் மட்டும் பார்க்காமல் தேர்வுகளிலும் பல்வேறு பாடங்களிலிருந்தும் நாம் பல உண்மைகளில் கேட்கப்படுவதை அறிந்து கொள்ளலாம் அவற்றில் சில முக்கியமான நாட்களினுடைய தேதிகள் ஒன்றாக இருக்கிறது சில நேரங்களில் முக்கியமான நாட்களையும் தேதிகளையும் நாம் மனப்பாடம் செய்து அவற்றை தேர்வுக்கு தயாராக செய்து வருவதிலும் நாம் உங்க இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த நிகழ்வுகளை கௌரவிப்பது மகிழ்ச்சியான கொண்டாட்டங்களில் நாம் ஈடுபடுவது என ஒரு தனித்துவமான வாய்ப்பை நமக்கு வழங்க வேண்டும் ஆகஸ்ட் மாதத்தினுடைய ஒன்றாம் தேதி தேசிய மலை ஏறும் தினம் ஆகஸ்ட் ஒன்னு யார் தினம் யார் தினம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றாம் தேதி இது இங்கிலாந்தின் மிகப்பெரிய நாடு நாட்டின் வரலாற்றை பற்றி அனைத்தையும் அதன் மறக்க முடியாத குடியிருப்பாளர்களுக்கான கௌரவிக்கும் வகையிலே இந்தநோயின் அபாயங்கள் தடுப்பு மற்றும் முன்கூட்டியே கண்டறிதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு அளிப்பதும் நுரையீரல் புற்றுநோய் தினத்தினுடைய நோக்கம் உலகளாவிய வலை தினம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நிறுவனர் டிம் பெர்னர்ஸ் லீ யை கௌரவித்து இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது நவீன இணையத்தினுடைய பிறப்பாக இந்த தேதி தேசிய தற்போசணி தினம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மூன்று விழிப்புணர்வு மரபணு கோளாறு குறித்த விழிப்புணர்வை பரப்புவதே இந்த நாளினுடைய நோக்கம் உலகள உலகள கிராம்பு நோய்க்குறி விழிப்புணர்வு தினமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது சமூக ஆதரவை சேகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் இதன் முக்கியத்துவம் உள்ளது ஆகஸ்ட் மூன்று ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் ஞாயிறு நட்பு தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நண்பர்களை கௌரவிக்கும் வகையில இந்த நாள் இருந்தது இந்தியா உட்பட பல நாடுகளில் இந்த நட்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அடுத்ததாக உதவி நாய் தினம் ஆகஸ்ட் நான்காம் தேதி உதவி நாய்களின் அர்ப்பணத்தை கௌரவிக்கும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இந்த நாய்கள் கேட்கும் குறைபாடுகள் வலிப்பு நீரிழிவு உடல் இயக்கம் பிரச்சனைகள் மற்றும் பலவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது அடுத்ததாக ஆகஸ்ட் நான்கு அமெரிக்க கடலோர காவல்படை தினம் ஆயிரத்தி எழுநூற்று தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் நான்காம் தேதி கருவூலச் செயலாளர் அலெக்சாண்டர் ஹாமில்டன் வருவாய் மறைய நிறுவப்பட்டதை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் நான்காம் தேதி அமெரிக்க கடலோர காவல்படை தினம் அனுசரிக்கப்படுகிறது ஆகஸ்ட் ஆறு ஹிரோஷீமா தினம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேதி ஜப்பானிய நகரமான ஹிரோஷீமா மீது அணுகுண்டு வீசப்பட்ட நாள் இந்த நாள் ஆகஸ்ட் ஏழு தேசிய கைத்தறி தினம் நாட்டில் கைத்தறி நெசவாளர்களை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகிறது ஏழாவது தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடும் ஆகஸ்ட் எட்டு வெள்ளையணை வெளியேறு இயக்க தினம் பம்பாயில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் கூட்டத்தில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார் ஆயிரத்தி ஆகஸ்ட் எட்டு இது ஆகஸ்ட் இயக்கம் அல்லது ஆகஸ்ட் கிராந்தி என்றும் அழைக்கப்படுகிறது நாகசாகி தினம் ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அமெரிக்கா ஜப்பான் மீது நாகசாக இரண்டாவது அணுகுண்டை வீசியது அந்த குண்டு மனிதன் என்றும் அழைக்கப்படுகிறது அணுகுண்டு வீசப்பட்ட மூன்று நாட்களுக்கு பிறகு இது வீசப்பட்டது ஆகஸ்ட் ஒன்பது ரக்ஷா பந்தன் சரவண மாதத்தின் பௌர்ணமி திதியில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது எனவே இந்த ஆகஸ்ட் ஒன்பது சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் ஒன்பது உலக பழங்குடி மக்களின் சர்வதேச தினம் உலகெங்கிலும் உள்ள மக்கள் பழங்குடி மக்களின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதல் குறித்த ஐநாவின் செய்தியை பரப்ப ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி உலக பழங்குடி மக்களின் சர்வதேச தினம் கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் ஒன்பது தேசிய புத்தக பிரியர் புத்தக ஆர்வலர்கள் வாசிப்பு மற்றும் இலக்கியத்தை கொண்டாட ஊக்குவிப்பதற்காக கடைபிடிக்கப்படும் ஒரு அதிகாரபூர்வமற்ற விடுமுறை ஆகஸ்ட் ஒன்பது உலக சமஸ்கிருத திட்டம் மனித குலத்திற்கு தெரிந்த மிக பழமையான மற்றும் அறிவியல் மொழிகளில் ஒன்றான பண்டைய இந்திய மொழியான சமஸ்கிருதத்தை கௌரவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் ஒன்பது நாரலி பூர்ணிமா அதாவது தேங்காய் தினம் நாரியல் பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது இது மகாராஷ்டிரா மற்றும் கொங்கன் பகுதியை ஒட்டிய பல்வேறு பகுதிகளில் முழு உற்சாகத்துடன் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது உலக சிங்க தினம் ஆகஸ்ட் பத்து சிங்கங்கள் மற்றும் அவற்றின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பரப்புவதும் மக்களுக்கு கல்வி கற்பிப்பதும் இதன் நோக்கம் உலக உயிரி எரிபொருள் தினம் ஆகஸ்ட் பத்து புதைப்படிவ எரிபொருட்களுக்கு மாற்றாக செயல்படக்கூடிய வழக்கத்திற்கு மாறான எரிபொருட்களின் மூலங்கள் குறித்த விழிப்புணர்வை பரப்புவதற்காக ஆகஸ்ட் பத்தாம் தேதி இது அனுசரிக்கப்படுகிறது பனிரண்டு சர்வதேச இளைஞர் தின தினம் சமூகத்தில் இளைஞர்களின் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பில் கவனம் செலுத்துவதற்காக உலகம் முழுவதும் ஆகஸ்ட் பனிரெண்டு அன்று சர்வதேச இளைஞர் தினம் கொண்டாடப்படுகிறது உலக யானைகள் தினம் ஆகஸ்ட் பனிரெண்டு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி யானைகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவது யானைகளுக்கு உதவ உலகை ஒருங்கிணைக்கும் வழி இதுவே ஆகும் ஆகஸ்ட் பதிமூன்று சர்வதேச இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் தினம் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் தினம் எதிர்கொள்ளும் மற்றும் சிரமங்கள் குறித்த விழிப்புணர்வை ஆகஸ்ட் பதிமூன்று உலக உறுப்பு தான தினம் உலக உறுப்பு தானத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளினுடைய நோக்கம் ஆகஸ்ட் பதினான்கு யூ அசாதி பாகிஸ்தான் சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினான்கு அன்று கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பாகிஸ்தான் சுதந்திரமடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் ஆட்சி முடிவு கொள்வதை தொடர்ந்து ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக பாகிஸ்தான் அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் பதினைந்து தேசிய துக்க தினம் வங்காளதேசத்திற்கு தேசிய துக்க தினமாக வங்காளதேசத்தில் அனுசரிக்கப்படுகிறது வங்காளதேசத்தின் முதல் ஜனாதிபதி ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் அவரது பெரும்பாலும் பெரும்பாலான குடும்ப உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஆகஸ்ட் பதினைந்து இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று இந்தியா சுதந்திர தினத்தை வெகு கொண்டாடுகிறது இந்த நாளிலிருந்து இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியில் விடுதலை பெற்றது இது இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலான பிரிட்டிஷ் காலநிதித்துவத்திலிருந்து விடுபட்ட ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை நமக்கு நினைவூட்டும் நாள் ஆகஸ்ட் பதினைந்து கன்னி மேரியின் விண்ணேற்பு கன்னிமரியாவின் விண்ணேற்பு விழா கிறிஸ்துவர்களால் கொண்டாடப்படுகிறது அதன் நினைவாக கடவுள் கன்னிமரியாவை அவரது மரணத்திற்கு பிறந்து சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்றார் முக்கியமாக இது ஐரோப்பா மற்றும் தென் அமெரிக்காவின் சில பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது இது ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாவின் விண்ணேற்பு என்றும் அழைக்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினாறு பென்னிங்டன் போர் நாள் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நடைபெற்ற பென்னிங்டன் போ கௌரவிக்கும் வகையில இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது இந்தோனேசிய சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினேழு இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கட்சி காரணித்துவத்தில் சுதந்திர பெற்றதாக அறிவிக்கப்பட்டது ஆகஸ்ட் பதினேழு காப்போன் சுதந்திர தினம் காப்போன் சுதந்திர தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாட்டின் சுதந்திரத்தை கௌரவிக்கிறது இது காப்போனில் ஒரு தேசிய விடுமுறை நாளாகும் இங்கு அணிவகுப்புகள் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி ஒரு தேசிய விடுமுறையாக கொண்டாடப்படுகிறது இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆங்கிலோ ஆப்கன் ஒப்பந்தத்தின் நினைவை குறிக்கிறது இந்த நிகழ்வின் மூலம் ஆப்கானிஸ்தான் பிரிட்டிஷ் ஆட்சியில் மீண்டும் சுதந்திரம் பெற்றது அக்காலத்தில் ஆப்கானிஸ்தான் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்தது மேலும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் ஆங்கிலோ ஆப்கான் போரின் போது கையெழுத்தான ஒப்பந்தத்தின் அடிப்படையில பிரிட்டிஷ் பாதுகாவலராக கருதப்பட்டது ஆயிரம் ஆகஸ்ட் பத்தொன்பது உலக புகைப்பட தினம் புகைப்பட கலையின் முக்கியத்துவத்தும் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி உலக உலக மனிதாபிமான தினம் ஆகஸ்ட் பத்தொன்பது மனிதாபிமான சேவையில் தங்கள் உயிரை பணைய வைக்கும் உதவி தொழிலாளர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் உலகம் முழுவதும் நெருக்கடிகளில் பெண்களின் பணியை கௌரவிக்கிறது ஆகஸ்ட் பத்தொன்பது சமஸ்கிருத திவாஸ் உலக சமஸ்கிருத தினம் விஸ்வ சமஸ்கிருத தினம் என்றும் அழைக்கப்படுகிறது இது பண்டைய இந்திய மொழியான சமஸ்கிருதத்தை மையமாக கொண்ட ஒரு வருடாந்திர நிகழ்வு இது மொழி பற்றிய விரிவுரைகளை உள்ளடக்கியது மற்றும் அதன் மறுமலர்ச்சி மற்றும் பராமரிப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது உலக கொசுகள் ஆகஸ்ட் இருபது பெண் மனிதர்களிடையே மலேரியாவை பரப்புகின்றன ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டு பிரிட்டிஷ் மருத்துவர் சர் ரொனால்டு ரோஸ் கண்டுபிடித்ததை நினைவு வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி நினைவை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி சத் பாவனா திவாஸ் கொண்டாடப்படுகிறது ஆங்கிலத்தில் சத்பாவனா என்றால் நல்லெண்ணம் மற்றும் உண்மைத்தன்மை என்று பொருள்படும் ஆகஸ்ட் இருபது இந்திய அஷை ஊர்ஜா தினம் இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி இந்த நாள் முன்னர் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை நினைவு கூறும் தினம் ஆகஸ்ட் இருபத்தி அடிமை வர்த்தகம் மற்றும் அதன் ஒழிப்பை நினைவு சர்வதேச தினம் அட்லாண்டிக் கடல் கடந்த அடிமை வர்த்தகத்தின் அனைத்து மக்களின் நினைவாக அடிமை வர்த்தகத்தின் துயரத்தை நமக்கு நினைவூட்டுவதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று அனுசரிக்கப்படுகிறது அடிமை வர்த்தகத்தின் வரலாற்று காரணங்கள் மற்றும் விளைவுகளை பற்றி சிந்திக்க ஒரு வாய்ப்பை நமக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று மற்றும் நாசிசத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஐரோப்பிய நினைவு நாள் சர்வாதிகார ஆட்சிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நினைவு தினமாக இந்த நாள் ஆகஸ்ட் இருபத்தி அனுசரிக்கப்படுகிறது குறிப்பாக கம்யூனிசம் பாசிசம் நாசிசம் போன்றவை சில நாடுகளில் இது கருப்பு ரிப்பன் தினம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த நாள் தீவிரவாதம் சகிப்புத்தன்மை மற்றும் ஒழுக்குமுறையை நிராகரிப்பதையும் குறிப்பிடுகிறது இஸ்ரோ தினம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று பிரதமர் மோடி ஆகஸ்ட் இருபத்தி மூன்று அன்று இஸ்ரோ தினத்தை கொண்டாடுவதாக அறிவித்தார் இந்த நாள் சந்திரனின் தென்துருவத்தில் சந்திராயின் மூன்று மென்மையாக தரையிறங்குவதை நினைவு நாள் ஆகஸ்ட் இருபத்தி பெண்கள் சமத்துவ தினம் அமெரிக்க அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் நிறைவேற்றப்பட்டதை நினைவு வகையில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கிய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டுல அமெரிக்க காங்கிரஸ் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியை பெண்கள் அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு ஆண்டும் மீட்கப்பட வேண்டிய நாய்களின் எண்ணிக்கையை அங்கீகரிக்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இது கொண்டாடப்படுகிறது இந்த நாள் தெரு விலங்குகளை தத்தெடுப்பதை ஊக்குவிக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி அன்னை தெரசா நினைவு நாள் அன்னை மேரி தெரசா ஆயிரணக்கான பணியாற்றினார் மற்றும் அக்கறையை ஊக்குவிக்கவும் அவர் ஊக்குவித்தார் அன்னைசாவின் நினைவு நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஹர்தாலிகா தீ ஜி வட இந்தியாவில் பெண்கள் பக்தியுடனும் ஒரு குறிப்பிடத்தக்க இந்து பண்டிகை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஹர்தாலிகாஜ் என்று அழைக்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி வரை கணேச சதுர்த்தி அதாவது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகிறது உலகம் முழுவதும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது விளையாட்டு தினம் ஹாக்கி வீரரான தியான் சந்த் பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது தேசிய விளையாட்டு தினம் ராஷ்ட்ரிய கேல் திவாஸ் என்றும் அழைக்கப்படுகிறது ஆகஸ்ட் முப்பது சிறு தொழில் தினம் சிறு தொழில்களை ஆதரிப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிறு தொழில் தினம் அனுசரிக்கப்படுகிறது சிறு தொழில்கள் என்பது தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமானவை அல்லது வரையறுக்கப்பட்ட வளங்கள் மற்றும் மனித வளத்தை கொண்ட உற்பத்தியாளர்கள் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் சிறு தொழில் தினம் ஆகஸ்ட் முப்பத்தி ஹரி மெர்கேக்கா மலேசியா தேசிய தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மீண்டும் மற்றும் ஒரு வரலாற்றின் பக்கங்களில் அந்த மாதத்தினுடைய சிறப்பு நிகழ்வுகள் அனுசரிப்புகள் மற்றும் கொண்டாட்டங்களை பற்றிய செய்திகளை நாம் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ளலாம் வழங்கியவர் உங்கள் சரவணன்